ான் என்று அவர்கள் பின்பு அவற்றை பின்வருமாறு தெளிவாக்கினார்கள் நன்மை செய்ய ஒருவன் எண்ணி அதை அவன் செய்யவில்லை இதை அல்லாஹ் தன்னிடம் ஒரு முழு நன்மையாக எழுதுவான் மேலும் நன்மையை எண்ணி அதை செய்தும் விட்டால் அதே அல்லாஹ் பத்து நன்மைகள் முதல் எழுநூறு மற்றும் அதிக மடங்கு வரை எழுதுவான் ஒருவன் தீமையை செய்ய எண்ணி அதை அவன் செய்யாவிட்டால் அல்லாஹ் அதை தன்னிடம் ஒரு முழுமையான நன்மையாக எழுதிவிடுகிறான் அதை ஒருவன் எண்ணி அதை செய்துவிட்டால் அதை அல்லாஹ் ஒரு தீமையாகவே எழுதுகின்றான் புகாரி ஆறு நான்கு ஒன்பது ஒன்று முஸ்லிம் ஒன்று மூன்று ஒன்று